அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் அப்படின்னா தாழ்ங்கிற சொல்லுக்கு முயற்சின்னு அர்த்தம் வேளாண்மைன்னு ஒரு அர்த்தம் உபகாரம்னு அர்த்தம் உபகாரம் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றோம் ஆக தாளாற்றின்னு சொன்னால் முயற்சி செய்து தந்த தந்தன்னு சொன்னால் பெற்ற பொருளெல்லாம் இந்த இடத்துல பெற்றனு அர்த்தம் பண்ணணும் தாளாற்றி தந்த முயற்சி பண்ணி பெற்ற பொருளெல்லாம் எல்லா பொருள்களும் நம்ம ஒன்றும் எடுத்துக்கொண்டு போக முடியாது நாம் உண்ண முடியும் உடுத்து கொள்ள முடியும் அது வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது அதை தவிர மற்றதெல்லாம் என்னென்னா தக்கா இருக்குது தக்கா இருக்குன்னா தகுந்தவர்கள் தகுந்தவர்கள்னால் என்ன படிப்பு நல்ல ஒழுக்கம் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கங்களால் உண்டான தகுதின்னு பெரியோர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் தக்கா இருக்குதுன்னு சொன்னால் நல்ல சுய புத்தி இருக்குது நல்ல படிப்பு இருக்குது பெரியவங்கள்டருந்து நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு நிறைய அறிவு இருக்குது அறிவு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்தா தான் அந்த பொருள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைன்னா அவர்கள் அதை புலன் நுகர்ச்சிக்கு பயன்படுத்தி ஆகவே முயற்சி பண்ணி சம்பாதிச்ச வஸ்துக்கள் பொருள் எல்லாம் தக்கா இருக்கு தகுதியுடையவர்களுக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு வேளாண்மை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கறது உபகாரம் பண்ணுறது வேளாண்மைங்கிறது நமக்கு அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் வேளாண்மைன்னு சொன்னாலே முயற்சி பண்ணுறது சமூகத்துக்கு நன்மை செய்கிறதுன்னு தான் அர்த்தம் எல்லாருக்கும் உணவை வழங்கி உதவி செய்யக்கூடிய உழவு தொழிலுக்கும் வேளாண்மை அப்படிங்கிற பேர் வந்திருக்கிறதுக்கு காரணம் ஆக முயற்சி பண்ணி உற்பத்தி செய்து சமூகத்துக்கு வழங்கிறதுனால்தான் வேளாண்மைன்னு அதுக்கு பெயர் அந்த வேளாண்மை செய்பவருக்கு வேளாளர் என்று பெயர் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்ற திருகடுக உரையை பார்த்தாலும் இதை தெரிஞ்சுக்கலாம் நாம தாளாளன் வேளாளன் வேளாள்கிறதுலையும் தாளாளங்கிறது இருக்கு தாளாளன் அப்படின்னா முயற்சியுடையான் தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் அப்படின்னு அதே திருக்கிடத்தில் சொல்லி இருக்கு மாட்டான் தன்னுடைய முயற்சியினாலேயே பெற்றுக் கொள்வான் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் சம்பாதிச்ச எல்லா பொருளும் நம்ம இந்த உலகத்தை விட்டு கிளம்புற போது நம்ம கற்ற அறிவு நல்ல எண்ணங்கள் ஒழுக்கங்கள் நம்முடைய செல்வங்கள் எல்லாவற்றையுமே அடுத்த தலைமுறைக்கு அதே தூய்மையோட தெய்வீக ஆற்றலோடு வழங்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கிறது தான் முக்கியம் தகுந்தவனுக்குன்னு சொன்னதுனால சூதாடிக்கு பொருள் கொடுக்கக்கூடாது சோம்பேறிக்கு இடம் கொடுக்கக்கூடாது இதை பற்றி தர்மசாஸ்திரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது சமாசமா விஷமே பூஜா தஹா என்று ஒரு சூத்திரம் கௌதம தர்மூத்திரம் இருக்கிறது அதுல யாராருக்கு என்னென்ன நேரத்தில் எப்படி கொடுக்கணும் என்று அழகாக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு ஆஹ் வேளாண்மை செய்தற் பொருட்டு எல்லா பொருள்களும் முயற்சி பண்ணி சம்பாதிக்கணும் பரோபகாரம் பண்றதுக்காகவே பொருள் வேண்டும் யாரும் பொருளை வீணாக்கிடக்கூடாது பொருளை வளர்க்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் வளர்த்து வளர்த்து வருங்கால தலைமுறைக்கு அறிவினுடைய தரம் சொற்களுடைய தரம் ஒழுக்கங்களுடைய தரம் பரம்பரை பரம்பரையாக உயர வேண்டும் அந்த கோணத்திலே நாம் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது பதவுரை சுருக்கமாக பார்ப்போம் தாளாற்றி அயராது முயன்று வினையாற்றி தந்த பெற்ற பொருளெல்லாம் பொருள் தக்கார்க்கு தகுதியுடையவர்களுக்கு வேளாண்மை அவர்களுக்கு பயன்படும்படி வழங்கி அவர்களும் அதனை பிறருக்கு பயன்படும்படியாக வழங்குவதற்காக வேளாண்மைங்கிற சொல்லுக்கு உதவியுதான் அர்த்தம் வேளாண்மை உதவி செய்தற் பொருட்டு செய்வதற்காகத்தான் அயராதும் முயன்று வினையாற்றி பெற்ற பொருள் அனைத்தும் தகுதியுடையவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர்களுக்கும் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைக்கும் நன்கு பயன்படும்படி வழங்குவதற்காகத்தான் என்று பொருள் வேதத்திலே அழகான ஒரு மந்திரம் இருக்கிறது வழங்குபவனும் பெறுபவனும் நன்மையின் பொருட்டே வழங்குகிறான் நன்மையின் பொருட்டே பெறுகிறான் காமோ காம பிரதிகிரிதா காமோ புண்ணியத்தை விரும்பியே கொடுப்பவன் கொடுக்கிறான் தாத்தா என்றால் கொடுப்பவன் பெறுகின்றவன் காம பிரதிகிரஹீதா பிரதிகிரஹீதா பெறுபவன் பெறுகின்றவனும் நான் இந்த செல்வத்தை வைத்துக் இந்த பொருளை வைத்துக்கொண்டு கொண்டு சமூகத்திற்கு நல்ல காரியங்களை செய்வேன் என்றுதான் அவனும் செய்கிறான் செல்வம் என்ற சொல்லுக்கு பொருள் அறச் சென்று கொண்டே இருப்பதுதான் செல்வம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதையிலே பகவான் மூன்றாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகத்திலே பகவான் சொல்லுகிறார் யாகத்தினால் தேவர்களை நீங்கள் போற்றுங்கள் தேவர்கள் உங்களை பேணட்டும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நன்மை அடைவீர்களாக என்று சொல்லுகிறார் அனேன தேவான் பாவயத்தை இந்த நற்செயல்களால் தேவர்களை கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத உலகத்திற்கு நன்மை செய்கின்ற தெய்வங்களை பேணுங்கள் அந்த தேவர்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான மழை முதலான வளங்களை எல்லாம் கொடுப்பார்கள் ஒருவருக்கொருவர் வழங்கி நன்மை அடைவோம் என்று அங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது நல்லவர்களுடைய உடல் பரோபகாரத்தினால தான் அழகு பெறுகிறதாம் சந்தனத்தினால அல்ல என்று மற்றொரு பொன்மொழியும் உபதேசித்திருக்கிறது இவற்றை நாம் நன்கு சிந்திப்போம்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 11196 டபுள் ஒன் நைன் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்